சச்சிதானய கிருஷ்ணய க்ளிஷ்டிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்க வேதாப்ஜாஸும் வந்தே சமயம் முன சகூ புருஷோத்தமசிரே சகசிரம் பிரசியத்தை ஜன்மஜராஜோ அனர்ண சதா மீஷி லோக்காதிஷ்டு அனந்தபுக் சுகத நைகஜன சதாஷி அனர்விணா பரியம் அனர்விணவரம் பாத்திருக்கோம் சதா மஷிம் பார்த்து நினைக்கிறேன் சதூன் ஆக மெமத்தி சதா மசி சதா மர்ஷி வரைக்கும் பாத்திருக்கோம் ஹரிஷ அமருஷயில் பாத்திருக்கோம் சதா மருஷி அமர்ஷின்னு சொன்ன பொறுமை இல்லாதவன் அர்த்தம் சதா மர்ஷி அஹ ஆக மிருஷ் க்ஷம்தி மர்ஷி ச அமீன் படிக்கப்படாது சதா மஷி சதாஷிணே நம ககசோபி ஆக மர்ஷிக்கும் சோழும் சீலமஸ் சதா மசி அதுக்கு வால்மீகிராமயத்தில் நமரத்தியபாரா சதமியாத்மவத்தையா அப்படின்னு முதல் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்ட முதல் சர்க்கத்தில் பதினோராவது ஸ்லோகம் அதாவது தனக்கு கெடுதல் பண்ணவர்களை நூற்றுக்கணக்கான கெடுதல் பண்ணினாலும் அவர்களை நினைக்க மாட்டாரோம் ராமர் ஏன்னா தன் தானே தப்பு பண்ணினால் எப்படியோ அப்படி நினச்சிப்பாரோம் தான் தப்பு பண்ணினா தனக்கு எப்படி தண்டனை கொடுத்துக்க முடியும் அது மாதிரி தன்னை சு சுந்த ஜனங்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தான் தவறு பண்ணதாக நினைத்து கொண்டு அவர்களை வந்து பொறுத்து பாருங்கிறார் ஆனால் நஸ்மர்த்திங்கிறார் நினைக்கவே மாட்டாராம் அபகாரான தனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து கூட பார்க்க மாட்டார் எப்படின்னா சதமப்பி நூற்றுக்கணக்கான பேராக இருந்தாலும் சரி ஏன்னா ஆத்மவத்தயா தன் ஆத்மஸ்வரூபமாகவே நினச்சிண்டு யாருடைய தப்பையும் நினைக்கக்கூட மாட்டார் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று ஒருத்தர் இறப்பினைன்னா நமக்கு அவ்வளவு மோசமான கெடுதலை பண்ணினா கூட என்றும் பொருத்தல் இறப்பினை என்றும் என்றும் இறப்பினை பொறுத்தல் நன்று அதனை மறத்தல் அதனும் நன்று பொறுத்துக்கிறதவிட நல்லது மறந்து போயிடுறதுன்ற இங்கேவர் சொறாரு நஸ்மரத்திங்கிறார் நினைச்சு கூட பார்க்க மாட்டாருங்கிறார் அப்படியே இது வால்மீகி ராமாயணத்தோடு பொருந்துடுது வால்மீகி வச்சனாது இத்தியாக சதா இத்தி ஆச்சாரல் பாஷ்யத்தில் இதை காணும் சதா சாது ஆபிமுக்கியன மிருஷ்யத்தை க்ஷமதே இதாமரிஷி நேரைய நேருக்கு பொறுத்துக்கிறது அந்த பக்கம் போய் சொல்கிறது இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார் அதே மாதிரி ஓகே அவ்வளோதான் இதோட அர்த்தம் அவ்வளோதான் போட்டிருக்கார் சதா இது சாதுன கிருத்த அகசோபி பாஷ்யத்தில் வந்து கிருத அகசோப்பிங்கிறது இல்லை ஆனால் இவரோடய விற்த்திக்காரரோடதுல இருக்குது கிருத்த அகசோபி ஆபிமுக்கியன பா சாது பாஷ்யத்தில் இல்லை இதை சேக்கரர் கிருத்த அகசோபி கிருதாகசோபி அப்படின்னா பா தப்பு பண்ணியிருந்தால் கூட நேரடியாகவே தப்பு பண்ணால் கூட நேருக்கு நேரு தப்பு பண்ணா கூட பொறுத்துக்கிற ஒரு ஸ்வாவம் இருக்குது சரி பரவாயில்லை அப்படி விட்டுவிடுவார் ஆனால் அவர் சொல்கிறார் வால்மீகி நவனத்தில் வரவே வராது நினச்சே பார்க்க மாட்டாருங்கிற அடுத்தது சதாமரிஷி ஸ்லோகத்தில் என்ன இருக்கேன் லோகாதிஷ்டானம் அத்தா ரெண்டு வாக்கியம் இருக்கு இங்கே பகவத்கீதையில் ஹர்ஷ அமருஷ பய உத்வேகை அங்கே அமருஷம் அப்படின்னா அங்கே வந்து துக்கங்கிற அர்த்தத்தில் எடுத்துகிட்டு இருக்கார் ஹர்ஷ ரொம்ப ஓவரான துக்கம் அளவுக்கு மீறின துக்கத்துக்கு அமர்ஷான்னு பேர் இங்கே அமர்ஷாங்கிறதுக்கு பொறுமைங்கிற அர்த்தம் கொடுத்துருக்கு சரி அடுத்த நாம லோகாதிஷ்டானம் அதுக்கு என்ன ஆதாரம் அதிர்ஷ்டாய <tryo> iti brahma, dharam, trayo Trayo lokaha lokaha iti loka iti brahma, யோகா brahma, லோக்கம் தனிஷா யோகா திண்டிதினம் அப்படிங்கிற நாமத்துக்கு அர்த்தம் சொல்ல நம அங்க namaha, நம ந புல்லிங்காக சதா மர்ஷிஷி அதிஷா நம சொல் யோகா ஆதாரம் தம் ஆதாரம் அதிக்கிதினா நூட் சமஸ்தகதார மூர்த்தையே பிரம்மணே நமஹா அப்படி சொல்லுவோம் சாதாரணமாக இதில் அச்சிந்தியாவிய ரூபாய நர்க்குணாய மகாத்மனே சமஸ்தகதார மூர்த்தையே பிரம்மணே நமஹா இப்படி ஸ்லோகங்கள் சொல்கிற வழக்கம் சாதாரணமாக நல்லா சிறு வயசுலாம் எனக்கு பஞ்சாங்கங்கள்லாம் படிக்கிற போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு படிக்கிற வழக்கம் வேற இதற்கு ஸ்ரீ கல்யாண குணார்ணவம் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆனால் இந்த ஸ்லோகத்தையும் சொல்கிற வழக்கம் அச்சிந்தியாவிய ரூபாய நர்க்குணாய மகாத்மனே சமஸ்தகதார மூர்த்தையே பிரம்மணே நம அச்சித்தியன் அவ்வக்தன் அச்சிந்தியாவியரூபாய நர்க்குணாய மகாத்மனே சமஸ்தகதார மூர்த்தையே பிரம்மணே நம அதுதான் இங்கே சொல்கிறார் அதில் ஒரு விசேஷம் சொல்கிறார் தம் அநாதாரங்கிறார் அவர் எதையும் சார்ந்து இருக்கிறது இல்லை பகவான் எதையும் சார்ந்து இருக்கிறது இல்லை அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார் தம் அனாதாரங்கிற ஆரம்பிக்கிற போது அவருக்கு ஆதாரம் கிடையாது ஆனால் அனாதாரமாக இருக்கிற அவரை ஆசிரயிச்சு தான் சமஸ்தகத்தும் இருக்குது திரையோ லோக்காக மூன்று லோக்கங்களும் பூராதி லோக்கங்கள் மூன்றும் திஷ்டந்தி ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தி அதையும் பூஹு பூவஹா சுவஹாலெல்லாம் சொல்கிற வழக்கம் ஆக இந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தி வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைதன்யத்தை ஆஹ சாட்சியாக இருக்கிற ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தீனாம் சாட்சி பூத்தியை நமோ நமஹா அப்படி சொல்லுவோம் அம்பாளுக்கு ஆஹ ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுக்தீனாம் சாட்சி பூதோகம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தீனாம் சாட்சி பூதோகம் அப்படி சொல்கிற மாதிரி மூலோக்கையா அதிஷாத்தா அதிஷானம் ப்ரம கீதம் அதிஷானம் ந அனாதாரம் அதிஷானம் கீதையில் சொல்கிறாரே பகவான் மத்த பரத்தரம் நானியத்து அதி தனஞ்சய அதுக்காத்தம் என்ன எனக்கு காரணம் கிடையாதுன்னு அர்த்தம் மயிசர்வமிதம் பிரோத்தம் சூத்திரே மணிகணா இவ ஏழாவது அத்தியாயத்தில் இருக்கு பகவத் கீதையில் மரதரம் நானியத்து கிஞ்சி அதி எனக்கு மேலாக ஒரு வஸ்துவில்லை எனக்கு ஆதாரமாக ஒரு வஸ்தில்லை மயிசர்வமிதம் புரோத்தம் சூத்திரே மணிகணா இவ எல்லாம் ரத்த ஒரு சூத் ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகணங்களைப் போல அந்த ரத்னக்கூட்டங்களை போல எல்லாம் சமஸ்தமஸ்தேதாபேத சராச்சர பிரபஞ்சங்கள்னால் எங்கிட்ட கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆஹ்தம் அனதாரம் அதிஷ் தம் அனாதாரம் முதல் எப்படி அனதாரம் தம் ஆதாரம் அதிஷா தயோலோக்காக திண்டி அது அதித்த அதிஸ்தாத்து அதி உபசர் அஹ அதிஷானம் பிரம்மா அதினாதிஷானம் லோக்காதிஷான படுடர் அப்புறம் அதுபுத்தேன் படுக்கிருர் பூராபுவனோம் லோக்காதிஷான அதிதிஷ்டந்தி ஏனம் அதிஷ்டாய லோக்காக இவரை சார்ந்திருந்து உலகங்கள்லாம் இருக்குது பிரவர்த்தந்தே இத்தி அதிஷ்டானம் அதிகரணே லியுட்டு அதுக்கெல்லாம் சொல்கிறார் அதிகரணே லியூட்டு பிரயோகம் ஓகே பூராதீனாம் சாதோ புவனானாம் சா அதோ புவனானா அதாவது பூராதி சப்த லோகங்கள் இவர் த்ரையோ லோக்காகனு கூட இவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறார் மேல ஏழு கேழ் ஏழு உறண்டோக்கம் லோக்காதிஷான அது பத்து அதுவது அது அவ்வளோதான் போட்டிருக்காரு அது அது அது அது கொட்டேஷன் கொடுக்குறாருவணாய்ரியோன आश्चर्यो आश्चर्यो लब्धा, ज्ञाता ோபிவோயோ வச்சரியோஷிஷ்டு ஆச்சரியவ் பசிய கஷிதம் வச்சியை அது அது அது அது यन्न आश्चर्यो ஷிரவாயிோந்தோபி பகவோ எண்ணு ஆச்சரியோ வலோசியலா ஆசரியோனு ஷ்வே ஆச்சரியவது பசிய கஷ்டிநகவதுவாச்சை அதுதான் அது அதுதூர் ஒன்று நிர்குணார்த்தம் இன்னொன்று சகுணார்த்தம் ஒன்று நெருபாதிகார்த்தம் இன்னொன்று சோபாதிகார அர்த்தம் நிருபாதிகார்த்தத்தை தான் முதல்ல எடுத்துக்கிறார் அதுக்கு கட்டோபனிஷத்தையும் பகவத்கீதையும் பிரமாணமாக காட்டுறார் அற்புதமாக இருக்குது இந்த அற்புத சப்தகா ஆச்சரிய சப்தகா அதிசய சப்தா திரு திருவாச்சகத்தில் கூட வருது அற்புத அற்புதம் அறியேனே அப்புறம் வந்து அதிசயம் கண்டாமே அதிசயப்பத்துன்னு இருக்குது அற்புதப்பத்துன்னு இருக்குது திருவாஜகத்து ஆக இந்த அத்புதாக சமஸ்கிருத பாஷையில் அத்தாகங்கிறோம் அத்புதம்னா என்ன பொதுவாக என்னென்ன வியப்புக்குரியது தமிழில் சொன்னால் வியப்புக்குரியது எது அரிதோ அது வியப்புக்குரியது எது ரேர் எது வந்து அரிதாக இருக்குமோ அது வியப்புக்குரியது அதனால் சம்ஸ்கிருத பாஷையிலே ஆச்சரிய சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று ரேர்னஸ் இன்னும் வந்து வியப்பு அரிது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது வியப்புங்கிற அர்த்தமும் இருக்குது இந்த பரம் கடவுள் வந்து எல்லோருக்கும் புரிஞ்சு விடுறதா என்ன புரியறதில்லை அரிதாக இருக்கிறது வியப்பாக இருக்குது எது அரிதாக இருக்கிறதோ அது வியப்புக்குரியதாக இருக்குது இப்போ திடீர்னு இங்கே இந்த இடத்துல யானையெல்லாம் வருமா என்ன யானையெல்லாம் வராது ஆனால் அந்த யானையை பார்க்கறது வெரிதாக அரிது அரிதாக இருக்கிறது வியப்பாக இருக்குது அது மாதிரி நச்சிக்கேத்திட்ட யமதர்மராஜா சொல்கிறார் நிறைய பேருக்கு நிறைய பேர் இதை பற்றி வேதாந்த சாஸ்திரத்தை படித்தா கூட புரியறதில்லங்கிறார் அதனால தான் நான் உனக்கு உடனே சொல்லித்தரமாட்டேன்னு சொன்னேன் காரணம் என்னென்னா பகுபிகி ஸ்ரவணாயா அப்படி நான் லப்யா இதை எத்தனை தடவை கேட்டாலும் நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்கிற இந்த தத்துவம் சரி புரிய பகுபிகி ஸ்ரவணாய அப்படி शारदाट, शारदावले, வனல இந்த அதுவைதார்டு அைதாரதாவில் கட்டோபனத்தில் இந்தணாய அப்படிபிர்யோனல இது வந்து ஃபஸ்ட்டு அத்தியாயம் செகண்ட் சாப்டர் கட்டோபனாஷ அட்டோபனிஷத் ஆ அது வந்து பிரதமாத்தியாயம் அது பிரதமாத்தியாயத்தில் பிரதமாவல்லி த்த்தியாவல்லி ஆ ஆ ஒன்று ரெண்டு எட்டு ஓகே ஆ எட்டு இதில் இதில் எட்டு போட்டிருக்கு இது ஏழு ஓகே இதுக்கு இந்த மந்திரத்துக்கு ஆதிசங்கர் அர்த்தம் போட்டிருக்காரு வியானம் பண்ணியிருக்காரு இதுதான் ஷுணுவந்தோபி பகவோ எண்ண விஷரியோ வச்சரியோ ஜாத்த குஷலு பிரயணி விதையோக்க பெரும்பாலும் ஜனங்கள் பிடித்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆச்சாரிய பிராயண இப்படிதான்ப்பா இருப்பாங்க எல்லாரும் பெரும்பாலும் அப்படின்னு எஸ் ஸ்வே சகசிரே ஆமவித் பதிவித யாரு ஸ்ரவையம் சோத்தமபி யாத்மா பூபி அனைகை அதாவது ஸ்ரவாய் பகுனியா ஆச்சாரியம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆசை படத்து எஸ் ஸ்ரேயஸ் விரும்பிரமன் சகசிர கஷிதேவத்மவி இந்த கீதையில் இருக்கு இல்லையா மூணாவது அாயத்தில் இருக்கே மூணு மூணாவதுலோக்கம் ஏழாவது அயம் மனுஷம் சகசிரியே எததாமப்பி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்த எத்தனையோ பேரில் யாரோ சில பேர் தான்ப்பா தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறான் தத்துவம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவன்லையும் எத்தனையோ கொஞ்சம் பேருக்கு தான் புரியறது அப்படின்னு இருக்கு அதனால சொல்ற எஸ்துஸ்ரேயோர்த்தி சா சஹசிரேஷு கஷ்டிதேவ ஆத்மவித் பவதி அதாவது ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன்லையும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியறதுங்கிற உன்ன மாதிரி எஸ் மாத்து ஸ்ரவணாயாபி ஸ்ரவணார்த்தம் சோத்துமபி யா நபிய ஆத்மா பகுபி அதாவது நல்ல ஒரு சத்குருநாதர் கிடைச்சி தத்துவம் சரியாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறது ஸ்ரவணா ஸ்ரவணாய கேட்பதற்கு கூட பகுபிஹி பலரால் முடியவில்லை அப்படின்னர்த்தம் ஏதோ அர்த்தகாமத்திலேயே உழண்டுன்றிருக்கான் அவனுக்கு இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் ஜீவாத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் பரமாத்ம துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை ருச்சி இல்லைங்கிறார் ஸ்ரவணாய அப்பி பகுபிகி பலரால்னு அர்த்தம் பலரால் கேட்பதற்கு கூட முடியவில்லை இந்த ஆத்ம தத்துவத்தை யான்னா ஆத்மாங்கிறார் யஹா ந லபியா ஆத்மா பகுபிஹி அதுக்கடுத்து சுலபம் நான் முதல்ல ரெண்டாவது முதல்ல சொல்லிவிட்டேன் ஸ்ரவணாயாப்பி பகுபி நோ லப்யா நிறைய பேர் இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே நிறைய பேருக்கு வருதில்லை அப்படியே வந்துடுத்து அப்படின்னு வச்சுப்போம் ஷ்ருண்வந்தோப்பி பகவோ என்ன வித்யு பகவாக ஸ்ருண்வந்தா அப்படி நிறைய பேர் வகுப்புக்கு வரா எல்லாம் வந்து கேட்டால் கூட புரிஞ்சிக்க முடியல ந வித்யு அதுக்கப்புறம் ஆச்சரியோ பக்தா இதை எடுத்து அதாவது நிறைய பேர் வராதுனால சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படியே இருந்தாலும் பொறுமையாக ஒருத்தம் கிடைச்சாலும் அவனுக்கு ஸ்ரத்தா பக்தியோடு சொல்லிக் கொடுக்குற குருநாதர் ரொம்ப அரிதானவர் வியப்புக்குரியவர் அரிதானவர் வியப்புக்குரியவர் அதை வந்து கவனமாக சாமர்த்தியமாக வேறு எதுலேயும் மனசை செலுத்தாமல் அதை நன்றாக உள்ளே வாங்கிக்கிறானே அவனும் அரிதானவன் வியப்புக்குரியவன் அசை லப்தா குஷலாக இது வாங்கி பொறுமையாக இருக்கணும்னா அவனுக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்கணும் லௌக்கிக விவேக வைராக்கியங்கள்லாம் இருக்கணும் அது என்ன சொல்கிறாருங்கிறது தெரியிறது அது நன்னாக புரிஞ்சுக்கணுமே அது குரு சொல்கிற வழியிலேயே அந்த மெத்தடாலஜியெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த ப்ரக்ரியாவெல்லாம் புரிஞ்சுட்டு அதை உள்வாங்கி அது தெளிவாக இருந்து அதில் நிஷ்டனாக இருக்கிறதோ அதை ஆச்சரியோ ஜாதா குசலானு சிஷ்டா மறுபடியும் சொல்கிறார் சாமர்த்தியமாக அந்த குருவும் வந்து வேறு எந்த லௌகிக விவகாரங்கள்லையும் ஈடுபடாமல் பொறுமையாக அவரும் இதை எடுத்து சொல்லிக் கொடுக்குறதும் ரொம்ப அரிது வியப்புக்குரியது குசலானுஷிஷ்டா குசலேன்னு அனுசிஷ்டா வேதம் சொல்கிறது குசலாத்து ந பிரமதித்தவ்யம் குசலாத் ந பிரமதித்தவ்யம்ங்கிறதுக்கு சாதாரணமாக அங்கே சொல்லியிருக்கிற அர்த்தம் அதாவது இந்த லௌகிக்க காரியங்களை அதாவது தன்னோட உடம்பை கவனிச்சிக்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் அதாவது இந்த வே ஆன்மீக வாழ்க்கையில் உடம்பை கவனிச்சிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமானது அதுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் சரீரத்தை க பண்ணிக்கிறது அதுக்காக ஓவராக அதுக்கு போய் ஆடம்பரமாக எல்லாம் கொடுக்குறதில்ல கொடுக்காமல் சிம்பிளாக இந்த சரீரத்தை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு தேவையானதையும் சரியாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அங்கே குசலாத்து நான் பிரமதித்தவியம்பர் என்ன சொல்கிறார் குசலகா குசலகாங்கிறதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் குசலகா நிபுணகாங்கிறார் நிபுணகா நிபுணேனு ஆச்சாரியேனு அஸ் நிபுணனாக இருக்கிறவன் தான் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை வாங்கி இதை கிரகிச்சுப்பான் கிரஹிச்சுன்னு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறார் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த குரு வந்து சாமர்த்தியமாக அதை சொல்லிக் கொடுக்கணும் நிபுணனாக இருந்து எந்த எப்படி சொல்லி கொடுத்தா சிஷ்யனுக்கு புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அதை இவன் முழுக்க வாங்கிட்டு நிஷ்டனாக இருக்கணும் ஆக ஆச்சரியோ பக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாத்தா குசலானுஷிஷ்டா இது அப்படியே சொல்லியிருக்கு கீதையிலையும் ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனும் இருபத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தொம்பதாவது ஸ்லோகம் அங்கேயும் அதை சொல்லியிருக்கு இதை சொல்லியாச்சு இந்த மந்திரத்துக்கு ஸ்ருதிக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் ஸ்ரவணாய அப்படிபிர்னோபிர்யோனலுண்வந்தோபி பகவோ எண்ண வித்தியு ஆச்சரியோ வக்தா குசலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாத்தா குஷலானுஷிஷ்டா பார்த்தாச்சு இதுலேயும் போட்டிருக்கு ஒன்று ரெண்டு ஏழு தான் போட்டிருக்கு ஓகே ஆஹா இது ஸ்ருதே அப்புறம் அது இது ஸ்ருதி ஸ்ருதி பிரமாணத்தை காமிச்சாச்சு ஸ்மிருதியும் இருக்குங்கிறதுக்காக அதையும் கோட் பண்ணுறார் பலப்படுத்துறது பகவத்கீதையை கோட் பண்ணுறார் ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனம் இது பகவதாச்ச அதில் இங்கே என்ன சொல்லுவார்னா சாரமாக அப்படின்னா ஆத்மாவாகவே இருக்கார் பகவான் அப்படி இருந்தும் இவன் வெளியில் போய் தேடுறான்பார் பகவான் அங்கேயும் ஆனந்த ஆனந்த ரூபமாக பகவான் ஹிரதயத்திலே இருக்கார் ஆத்மாவாகவே இருக்கார் ஹிரதயத்தில் இருக்கார் ஆத்மாவாகவே இருக்கார் அப்படி இருக்கிறவரை வந்து தன்னையே தேடுறான்பார் கடைசியில் பார்த்தா ஆனந்தம் யாருன்னா ஆத்மாதான் ஆனந்தன்னு தெரியறது ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறவன் ரொம்ப ரேர் அப்படி தெரிஞ்சுக்கிறவன் ரொம்ப ரேராக இருக்கிறதுனால அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது நானே ஆனந்தமாக இருந்துட்டு ஆனந்தத்தை போய் பணத்துலையும் பதவியிலையும் புகழ்லேயும் தேடினேனே அப்படின்னு தனக்குத்தானே அவனுக்கு சிரிப்பு வருது நானே பிரம்மானந்த சுரூபமாக இருந்துட்டு இந்த அல்பானந்தத்துக்கு வேண்டி அலைஞ்ச அலைஞ்சேனே அப்படின்னு தன்னைத்தானே சிரிச்சு தங்கிட்டே சிரிச்சுக்கிறான் ஏனும் ஆச்சரியவத்து பஷி தங்க வத்துன்னு இருக்கு வியப்புக்குரியதை போல வியப்புக்குரியதாக வியப்புக்குரியதை போல அரிதாக இருப்பதை போல பார்க்குறான் அரிது இல்லை என்ன மிக எளிது அதனால் ஆச்சரியவத்துன்னு போட்டிருக்காரு அங்கே பசதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததிச்ச ததைவ அந்யா புரிஞ்சுக்கிற சிஷ்யன் இருக்கானே அவரும் இதை வியப்புக்குரியதை போல பார்க்கிறான் பார்க்குறான்னு அறிந்து கொள்கிறான்னு அர்த்தம் இதை எடுத்து சொல்கிறானே குரு அவரும் இருக்காரு அவரும் எப்படிப்பட்டிருந்தா அவரும் வியப்புக்குரியதை போல அரிதாக இருப்பவரை போல காணப்படுகிறார் உண்மைதான் அரிது தான் அரிதாக அரிதான தன்மையை உடையவர்னு அர்த்தம் இந்த வத்துங்கிற சப்தத்துக்கு வத்து போட்டால் ஒரு அர்த்தம் உடையன்னு ஒரு அர்த்தம் பகவத் அப்படின்னா பகத்தை உடைய அதுலேருந்தான் பகவான் வந்தது தனத்தை உடைய அது மாதிரி இங்கேயும் ஆச்சரியவத் வியப்பு விய வியப்பாக இருப்பதை உடைய வியப்பான தன்மையை உடைய அரிதான தன்மையை உடைய ஆச்சரியவத் பசதி ஏனும் இந்த ஆத்மாவை ஒருவன் வியப்போடு பார்க்கிறான் யாரோ ஒருவன் அரிதாக பார்க்கிறான் வியப்போடு பார்க்கிறான் இதை எடுத்து பேசுகிறாரே அவரும் வியப்பு வியப்புக்குரியவராக அரிதானவராக இருக்கிறார் குருவும் இப்படி கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம் அதே ஆச்சரியவத் பதத்தி ததைவச்ச அந்நகா இன்னொரு தான் என்ன பண்ணுறான்னா ரொம்ப இதை கேட்குற போது ரொம்ப வியப்பாக கேட்கறான் அரிதாக வியப்பாக கேட்கிறான் ஆச்சரியவச் செயனம் ஏனம் ஆச்சரியவத்து ஸ்ருணோத்தி கடைசியில் ஒன்று போட்டார் கேட்டும் புரிஞ்சுக்கல பார் அப்படி கண்டும் கண்டிலன் என்னகண் மாயமேன்னு மாதிரி பசியன்ன பிச்சனை பசியதி மூடாக அப்புறம் ஸ்ருத்வாபி ஏனம் வேதனை செய்வ கஷ்டித் தாப்பி ஆச்சரியம் நாள் கணக்காக வருஷக்கணக்காக படித்தும் எனக்கு இன்னும் புரியலேங்கிறானே அதுவும் ரொம்ப ஆச்சரியந்தான் ஏதோ புண்ணியம் இருந்தால் தான் புண்ணியம் புரியும் பிரதிபந்தம் இல்லைனா தான் புரியும் புரிய புரிஞ்சது மாத்திரமில்லை அது நிற்கணுமே வேற எதுலையும் மனசு போகாமல் இந்த ஆசைகள்லாம் அர்த்த காமத்தில் இச்சையெல்லாம் வந்தால் பறபடியும் போயிடுமேன் ஆக சுண்ணந்தோபி பகவோ என்ன வித்யுகூ ஆச்சரியோ வஸ் அது சிம்பிளாக முடிச்சுட்டார் இத்தி பகவதாச்ச பகவானுடைய வாக்கியம் இருக்கப்பா நான் யமதர்மராஜா நச்சிகேது கொண்ட ஸ்ருதி பகவானுடைய வாக்கியம் இதெல்லாம் சொல்லிவிட்டார் ச சொல்லி முடிச்சுட்டார் அப்புறம் இன்னொரு சொல்கிறார் ஸ்வரூபக்தி வியாபார காரியை அத்தா ஸ்வரூபக்தி வியாபார இது மாயா மாயாசகித பிரம்மன் முதல்ல சொன்னது மாயாரஹிதிரம்மன் இப்போ சொல்கிறது மாயாசகித பிரம்மன் அதோட சக்தி வியாபார காரியம் பகவானுடைய படைப்பை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு மனசாபி அச்சித்திய ரச்சனாரூபா ஆகையினால இந்த சிருஷ்டியை பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சிருஷ்டியோட விசித்திரத்தை நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியல மாயா கா மாயா என்ன மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ய சித்திரீகிருத்தம் வைச்சித்ய சித்திரீகிருத்தம் அதனால் ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த சிருஷ்டியெல்லாம் புதுசு புதுசாக வந்துன்ட்ருக்கு பழசெல்லாம் வந்து திரும்பவும் புதுசு மாதிரி காண்றது புதுசெல்லாம் வந்து என்னென்னா ஏதோ ரொம்ப நாள் இல்லாத மாதிரி இருக்குது எல்லாம் க்ரியேஷனில் வந்து வந்து போயின்னு இருக்குது நம்ம கொஞ்சம் லிமிட்டட் நாலெட்ஜை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அளந்துட முடியுமா என்ன இந்த லிமிட்டட் இன்டெலெக்டை வச்சுன்னு என்ன தான் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட இந்த சிருஷ்டியில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக போயின்ட்டுருக்கு நம்ம வேணால் அதிசயப்பட்டுக்கலாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஆள் டிரைவர் இல்லாமே கார் ஓடுறது அப்படியே இது பண்ணுறது எல்லாமே நமக்கு வாட் ஊட்டி கூட விடுறதுன்னு வச்சுப்போமே என்னெல்லாமா வருதுங்கிறான் அப்போ புல்லு குழுக்குள்ளேயே ஒரு சிப்பை வச்சுட்டா அதுவே கண்டுபிடிச்சிடும் சுகர் ஏறுனா அது சரி பண்ணிவிடும் என்ன பிபி ஏறுனா கரெக்ட் பண்ணிவிடும் சரி அதை வச்சுன்னு என்ன பண்ண போகிறே நீ சிட்டியில் என்ன பண்ண போகிறப்பான் நான் அதுதான் தெரியலேங்கிறான் இன்னும் பூசி பூசாக இனித்தியாக கண்டுபிடிச்சி கன்ஃபியூஷனோ கன்ஃபியூஷன் மாட்டிக்க போகிறேன் நிறைய அதனால் என்ன டெவலப்மெண்ட்டுன்னா இருக்கிற புத்தியும் போச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை க்ரியேட் பண்ணி நேச்சுரல் இன்டெலிஜென்ஸு போயிடுச்சுண்ணா என்ன பண்ணுறது ஆகலாமே இப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எல்லோரும் அடிக்ட் ஆகிட்டான்னா அப்புறம் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸு என்ன பண்ணணும் எவனா ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் அவன் கையில் இருக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஷெலாம் அப்படித்தான் ஹைட்ரஜன் இந்த விதை போட்டால் நம்ம விதையெல்லாம் போட்டால் நம்ம திரும்பவும் அந்த விதையை எடுத்து போட முடியாது அவனுக்கு பழையபடி அவன்கிட்டே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம மாங்காய கொட்டையை எடுத்து போட்டால் வருமானா வராதுங்கிறான் ஏன்னா அந்த கொட்டைக்கு அது அப்படி பண்ணி வச்சுருக்காது அதுக்கே மோட்சம் கொடுத்து வச்சுருக்கான் அப்படி இருக்கிற என்ன பண்ண முடியும் வேறு இன்னொருத்தர் ஒரு ஒருத்தரையும் வாங்கிட்டுருக்கணும்ட்டேன் எல்லாத்துக்கும் இதெல்லாம் கன்சியூமரிசம் மெட்டீரியலிசம் ஆக என்னால் என்னென்னா இருக்கிறதெல்லாம் பகவானை சொத்தெல்லாம் என்னது ஆக்கிக்கணும்னா நீயே இருக்க போகிறது இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பெரிய விசித்திரம்தான் அது இதுவும் மாயா விசித்திரம்தான் அதனால் இந்த ஆச்சரியத்தை பார்த்து பார்த்து நம்மளும் பிரமிக்க வேண்டியது தான் ஸ்வரூப சக்தி வியாபார காரியை தன்னுடைய ஸ்வரூபத்தோடு இருக்கிற அந்த சக்தி மாயாசக்தியினுடைய வியாபார காரியங்களால் அற்புதமாக இருக்குது ஆக இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது பாரமார்த்திக பிரபஞ்ச பாரமார்த்திக திருஷ்டியாக அற்புதா வியாபகாரிகிருஷ்டியாக அப்படி அத்புதா ஆக இந்த ட்ரான்ஸாக்ஷன் ஆங்கிளில் பார்த்தாலும் அற்புதமாக தான் இருக்குது அப்சல்யூட் ஆங்கிளில் பார்த்தாலும் அற்புதமாக தான் இருக்குது தேர் ஃபோர் அற்புதா வா அற்புதஹா முதல்ல நிர்குணப் பிரமத்தை எடுத்துட்டார் இல்லைன்னா சகுண பிரமும் அற்புதம்தான் இந்த படை படைப்பு கடவுளை பார்த்து சொல்கிறோமே அண்டவெளியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள் நாயன்மார்களும் பாடியிருக்கிறார்கள் எல்லாம் ஒரே பாரமார்த்திக வஸ்து தான் பிரம்ம வஸ்துவை தான் பாடியிருக்காங்க பிரம்ம மொகடே அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் சனாத் சனாத்தன தம கபில்கபிர சனாத் சனாத்தன தம கபில்கபிர்திதிகிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்வஸ்வத் சன்தன கபலக்கிய கப்பல்கப்பரப்பயிதிண ஸ்வதிபுக்விணா சனாத் சன்தபி ஸ்வதிபுக்ஷிண பத்து நாள் அடுத்து அர்த்தம் பாஷியம் படிக்கலாம் சனி சனி நபா சிராவன சிராவச்சன கலச்ச பரஸ்வனா விபீ பரஸ்ணோம் பரவணோம் புருஷ பிரி புருஷ பிரி வயவ इति சனிதிச்சிரா விபி பரஸ்மணோம் புருஷ் பிரமம்த்ஜெவ்வா விஷ்ணுராணே சனாத் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் நிபாத்தாங்கிறார் நிபாத்தா நிபாத்த வச்சனம் இதெல்லாம் கிராமர் பாயிண்ட் சிரார்த்த வச்சன அந்த சப்தத்திலிருந்து உண்டாகிறது என்னதுன்னா நீண்ட காலம்ங்கிற அர்த்தம் சனாத் சிரார்த்த வச்சனஹா சிரம்னா நீண்ட காலம் சிரஞ்சீவியெல்லாம் சொல்கிறோமே ஆ சனாதி நிபாத்தா அந்த அந்த சப்தத்தோட டெரிவேஷன் என்னன்னு கேட்டால் சிரார்த்தவச்சனாக நீண்ட காலம் என்ற பொருளை உடைய சொல் அப்படிங்கிறார் நீண்ட காலம் என்ற பொருளை உடைய சொல் அப்படிங்கிறார் காலச்ச பரஸ்வ விகல்பனா காபி ஆக பரமாத்மாவுக்குத்தான் காலஹா அப்படின்னு ஒரு பேர் பரமாத்மாவுக்கு மாயாசகித பிரம்மன் தான் அவருக்கு காலஹான்னு ஒரு பேர் பரசிய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரதமம் த்விஜ இவர் சொல்கிறார் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் விஷ்ணு புராணத்திலேருந்து பரச பிரம்மணா ரூபம் பிரதமம் புருஷஹா த்விஜ முதல்ல இந்த இரண்யகர்பன் பிரம்மதேவன் சதுர்முக பிரம்மா ஆஹ் நிர்குண பிரம்மன்லேருந்து மாயாசகித பிரம்மன் வரார் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் இரண்ட கர்ப்பன்னு சொல்கிறோம் இந்த காரண சரீரத்தை பெரும்பாலும் சொல்கிறதில்லை காரணப் பிரபஞ்சமாக இருக்கிற ஈஸ்வரனை பற்றி சொல்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் நேர சூக்ஷ்ம சரீரத்துக்கே வந்துவிடுறோம் அதனால் புருஷ பிரதமம் த்விஜ நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் காரணப் பிரபஞ்ச அபிமானி சைத்தன்யம் ஈஸ்வரகா இல்லாட்டி இன்னொரு பேர் அவ்யாக்கிருத்தகான்னு பேர் அப்புறம் சூக்ம பிரபஞ்ச அபிமானி சைத்தன்யம் சூக்ம பிரபஞ்சத்தை வியாபிச்சிருக்கிற சைத்தன்யத்துக்கு தான் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் அப்புறம் ஸ்தூல பிரபஞ்சத்தை வியாபிச்சிருக்கிற சைத்தன்யத்துக்கு தான் விராட்டுன்னு பேர் ஆனால் இங்கே எப்போவுமே சாஸ்திரம் வந்து ஹிரண்ய கர்ப்பனை முதல்ல சொல்கிறது ஆஹா பரச நடுவில் இருக்கிற காரண சரீரத்தை பற்றி சொல்கிற காரண பிரபஞ்சத்தை பற்றி சொல்கிறது இல்லை ஆ பரச பிரம்மண ரூபம் ஹே த்விஜ அது ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு பிராமணனை பார்த்து சொல்கிறார் ஹே த்விஜ பிரதமம் புருஷஹா முதல்ல புருஷன் வரா அப்புறம் என்னதுன்னு வக்தா ததைவ அந்யே ரூபே ததைவாந்யே அப்புறம் வியங்கங்கிறதுக்கு என்ன சொல்கிற வியங்கிறது வந்து மகத்தம் மகத்து அகங்காரம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா கீதையில் வருது பூமிராப்போ நலோவாயு ம்ம்மனோ புத்திரி ரேவ அஹங்கார இயம் பின்னா பிரகிருஷ்டா பராப்கிருதி அபரா பிரகிருடது ம வந்து மமயோனிர் மகத் ப்ரம்ம தமிழ் கபம் ததாமியகம் சம்பவசர்வூத்தா தோபவதி பாரத பதிமூணு பதினாலு அத்தியாயத்துலையும் வருது तक्षेत्रम، கஷேற்றி வரும் தேற்றம் எச்ச யாதி யத்த சோச்சன ரிஷிர் கீதம் டந்தோரிர் ப்ரக் ப்ரமசூத்தபேத்துமர்ச்சை மஹூத்தநாச்ச இந்திரியாணி தசைக்கேந்திரியோச்சரா இச்சாத்வேஷம் துக்கம் சங்காத்தேதனாதித்தேத்திரம் சமாசேன சவிக்காரமுதாஹம் அப்படின்னு பதிமூணாம் அத்தியாயத்தில் சிருஷ்டியை பற்றி சொல்கிறதே சொல்ருக்கார் ஆஹா பரஸ்யவ காலச்ச காப்பி விக்கல்பனா இந்த காலசப்தம் வந்து ரொம்ப விச்ச டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறதே பெரிய சயின்ஸ்லே ரொம்ப விசாரித்த கூடிய விஷயம் அதனால் இந்த கால தேசங்கிறது ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கு மாயா கல்பித தேசகால கலுனா பரபிரம்மனுக்கு முதல் ரூபம் என்னதுன்னு கேட்டால் ஹிரண்யகர்பன் புருஷா அதில் வந்து அவ்வக்தம் அவ்வக்தங்கிறது பிரகிருதி அப்புறம் வந்து வியக்துறது மகத்தத்துவம் அப்படிங்கிறது அப்புறம் ததா அப்புறம் காலஹா அதுக்கப்புறம் காலஹா அப்படின்னு சொல்லியிருக்கு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்குங்கிறார் இதில் இவர் என்ன சொல்கிறார் இவர் இந்த ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனத்துக்கே நிறைய விளக்கம்னு சொல்கிறார் சனாத் பரஸ்ய பிரம்மணோ ரூபம் காலசிய பரமேஸ்வர விபூதித்வாத் ஆஹா சன்தங்கிறதுக்கு சொன்னதுக்கப்புறம் பரமேஸ்வரவிபூத்திர காலம் சிரா சனத்தங்கரத்தை கொடுக்கறது காலூப்பீ சே உச்சே சனி காலேஸ்வரவிபூத்தி விஷ்ணுபுராணவச்சனமாக பலசியேதி புருஷாங்கிறதேத்தான் போடறர் சமம் ரூபம் வகதி பிரதி புருஷ அப்படி அன்வே விறது பிரக்த ஜருது மாய புருஷ அப்பேயே யோகேய பரம் அன்பூப்பல இப்போ இந்த விஷ்ணு புராண வாக்கியத்தின்படி புருஷகாங்கிற சப்தத்துக்கு க்ஷேத்தஜா இரண்டிய கர்ப்புடன் சொன்னதுனால தப்பு இல்லை அது சமஷ்டி ஆங்கிளில் ஆக புருஷாக அப்புறம் பிரகிருத்தி அப்புறம் ஜகத் வியக்தம் அவ்வக்தம் மகத்தத்வாம்னு விட்டார் அதுக்கப்புறம் என்னதுன்னா காலம் இப்போ என்ன சனாத மகான் என்ன அர்த்தம் சனான்ன மகான் தான் வரும் சன்தே நம வராது அதுபுத்திய நம சனே நமன் ரிக்கு சன்தே நம வராது சனன் நமதானிருக்கு தப்பாக போட்டுருக்காரு ஏன்னா சன் சந்தோ சந்த சந்தம் சந்தோ சத சதாம் சத் சன்தே நம எனக்கு சனான் நமஹான்னு அர்ச்சனை பண்ணி பழக்கம் ஞாபகம் இருக்குது சனான் நமஹா இது ஒன்று தான் வித்தியாசமாக இருக்கும் சனான் நமஹா ஏன்னா சதுர்த்தி பக்தி கிடையாது சனாத் சனாத்தன தமஹா அந்த தகாரம் நகாரம் ஆயிடுறது சந்தி இதனால சனாத் வந்து மாறிவிடுறது ஓகே சனாத் இது உண்தா வித்தியாசமான விஷ்ணு சாசனே சனா நம ந காலா நம கலா நம சோல காலாய நமலவேணித ஊப்பே காலத்தின் விஷ்ணுபுராணே அட் சன்தாரீனீன சனாத்தன சனாத்தின அதிசய சனாத்தனாத் அதிசயேன சனாத்தனாத் சனாத்தனத்தமாக சனாத்தனத்தமாக சர்வாரணாத் விரிஞ்சாதினி சனாத்தின அதிசய சனாத்தனாத் சனாத்தனத்தமாக காலாத்தீத்தாங்கிறத வேறு விதமாக சொல்கிறார் காலமாகவும் இருக்கார் காலத்தை கடந்தவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை சர்வ காரணத்துவாத் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால விரிஞ்சாதீனாமபி காரணத்துவாத் விரிஞ்சியாதின்னா பிரம்ம தேவன் இரண்யகர்பன் முதலானவர்களுக்கும் காரணமாக இருக்கிறதுனால சர்வ காரணத்துவாத் சனாதனானாம் அதிசயன சனாதனத்துவாத் அவர்களே ரொம்ப நாள் இருப்பான்னா பிரம்மாதி தேவர்களெல்லாம் ரொம்ப நாள் இருப்பான்னா அதை காட்டிலும் இருப்பவர் பிரம்மாதி தேவர்களுக்காவது இதெல்லாம் இருக்குது என்ன கல்பம் அதெல்லாம் இருக்குது யுகாந்தமெல்லாம் இருக்குது ஆகையினால் பிரம்மாதி தேவர்களுக்கும் அவர்களே ரொம்ப நாள் இருக்கிறவர்கள்னா அவர்களுக்கும் காலமாக இருக்கிறவர்கள் காலா இன்னொரு பாஷையில் லாங்குவேஜில் சொன்னால் கால அதிஷ்டானம் கால சாட்சி காலத்தை அறிபவன் காலமல்ல காலத்தை அறிகின்றவன் காலமல்ல காலசாட்சி கால அதிஷ்டானம் ஆகையினால் காலா தீத்தான்னு சொல்கிறது ரொம்ப உத்தமம் ஆனால் அது வா அப்படி என்ன சொல்கிறது சனாதன தமஹா சூப்பர்லேட்டிவ் டிகிரி சனாதனா சனாதன தரகா சனாதன தமஹா தமப்பிரத்யம் ஆகையினால சனாதன தமஹா சனாதனங்கிற சப்தத்துக்கே எப்பவும் இருக்கிறதுனு அர்த்தம் அத்தியத்தன இந்த தனப்பிரத்தையும் போட்டு அத்தியத்தனை அப்படின்னா இன்றைய ஸ்வஸ்தன அப்படின்னா நாளைய ஹஸ்தன ஸ்வஸ்தன நாளைய ஹஸ்தன நேற்றைய அப்புறம் சதாத்தன அந்த தக்காரம் வந்து கிராமர் பா ரூல்னால் வியாக்கரண விதினால் என்னாகிறதுனா இந்த தகாரம் நகாரமாக ஆகிடுது அதே குரூப்பில் த த த ஆகையினால சனாதனன்னு ஆகா சதாதனம்தான் சனாதனமாக மாறு ஆகா சனாதனமாக இருக்கிறதுனால சனாதனங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எப்பவும் இருக்கிறதுனு அர்த்தம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உலகம் இந்த உலகம் எப்பவுமே இருக்குது இந்த உலகத்தில் இந்த இந்த உலகம் எப்பவுமே இருக்குது இந்த உலகத்தில் துக்கமும் எப்போவுமே இருக்குது அந்த துக்கம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை முறையும் எப்பவுமே இருக்குது அதனால் சனாதன தர்மம்ங்கிறோம் ஆ துக்கம் சனாதனம் ப்ராப்ளமும் சனாதனம் சொல்யூஷனும் சனாதனம் அதனால் சனாதன தர்மம்னு சொன்னாலே எப்பவும் எல்லாரும் பொய் பேசாமல் இருக்கணும் எல்லோரும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற தர்மத்துக்கு பேர் சனாதனம் சனாதன தர்மத்தில் ரெண்டு அம்சம் சாமானியம் விசேஷம்னு விசேஷ தர்மம் நாம் பண்ணுற கர்மாக்கள் எல்லாம் விசேஷ தர்மங்கள் ஆனால் சனாதன தர்மம்னு சொல்கிற போது சாமானிய தர்மங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது எந்த தேசமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொதுவானது ஆஹா சனாதன தர்மத்தில் இருக்கிற சாமானிய தர்மங்கள் விசேஷ தர்மங்கள் அந்த சாமானிய தர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது விசேஷ தர்மம்தான் சாணா சாமானிய தர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது உபகாரம் பண்ணுறதெல்லாம் விசேஷ தர்மம் ஆகையினால சாமானிய தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால நீ பூஜை ஜ பஞ்சாட்சர ஜபம் பண்ணால் உனக்கு வந்து பொய்பேசாமல் இருக்கிற குணம் வரும் அப்படின்னா பஞ்சாட்சர ஜபம் பண்ணினால் பொய்பே பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறதுங்கிறது விசேஷ தர்மம் பொய்பேசாமல் இருக்கிறதுங்கிறது சாமானிய தர்மம் ஆஹ் சாமானிய தர்மத்துக்கு விசேஷ தர்மம் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஸ்ரத்த ஆகியனால்தான் ரெண்டும் அதனால தான் இதுவும் சனாதன தர்மம்னு விடுறோம் ஆஹா விசேஷ தர்மமும் சனாதன தர்மம்தான் ஏன்னா சாமானிய தர்ம அனுகிராகத்வாத் சாமானிய தர்மத்துக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால அப்படிங்கிற அர்த்தத்தினால சொல்கிறோம் சனாதன தமஹா சரி அப்புறம் அடுத்தது கப்பல சன்தல்கயோ கபிலவர்ணி தூபீ கபூபீ கபவாடோ தத்ரூபி கபிலா கபில சப்தத்துக்கு அர்த்தம் என்னதுன்னா இது பிங்கள வரணம் அதாவது செம்பட்டை நிறம் செம்பட்டை இது இந்த செம்பட்டை தானே போட்டிருக்கார் செம்பட்டை கரெக்ட் அதனால் பிங்கள வரணம் செம்பட்டைங்கிறது என்னதுன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த டையடிச்சுட்டான்னா தலைமுடி செம்பட்டை ஆகிடுறது ஏனத்தையோ போட்டுட்டானா செம்பட்டை ஆகிடுறது ஆக இந்த செம்பட்டைக்கு அது எப்படி இருக்குன்னா இந்த கடலுக்கு நடுவில் அக்னி இருக்குது எரிமலை அதுக்கு பேர் படவானலஹான்னு பேர் படவானலஹா அந்த எரிமலை இது பண்ணுறோம் அதோடைய அதெல்லாம் மேலே அந்த எரிஞ்சு அந்த போகிறபோது பார்த்தா தெரியும் அது வந்து இந்த இந்த ப்ரௌன் இஷ்ஷாவும் பிளாக் இஷ்ஷாவும் இருக்கும் அதனால தான் ரித்தகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரே தம்பி ரூபாக்ஷம் விஸ்வரூபா யவை நமோ நம சொல்கிறோமே ஆஹ் அந்த வர்ணம் இருக்கே அது கபில வர்ணம் பசுக்கள்லாம் கூட இப்படி இருக்கும் செம்பட்டையா அதனால் கபில பசு அப்படின்னு சொல்கிறது ஆ வர்ணா இது தத்ரூபி கபில பகவான் செம்பட்ட நிறமாக இருக்காராம் அதனால் மேகஸ்யாம பீத்த அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதனால் கபில வர்ணா அதனால் பகவான் கபிலாவதாரமாக பண்ணினார்னு இருக்கே பாகவதத்தில் ஆஹ கபிலா சரி அடுத்தது கம்ஜலம் அது என்னது அப்பய கபிய கபிர கம் ஜலம் ரஷ் பிபன் கப வரா கபர்வரா கம் ஜலம் ரஷ்மிபிஹி பிபன் கபிஹி சூரிய கபிஹிங்கிற அர்த்தத்துக்கு குரங்குன்னு வழக்கமாக அர்த்தம் இருக்குது கபிஹின்னா குரங்குன்னு சொல்லுவோம் கபிஸ்ரேஷ்டா ஆஞ்சனேயருக்கு கபிராஜா கபி வரஹா அப்படிலாம் ஆஞ்சனேயருக்கு சொல்கிற வழக்கம் ஆனால் இங்கே கபிஹி இந்த அர்த்தத்தை தான் வச்சுன்னு இருக்கார் இது முத முதல்ல பண்ணது ராமானுஜர் இந்த அர்த்தத்தை வச்சுன்னு தான் கப்பியாசம் புண்டரீக்கம்ங்கிறதுக்கு சாந்தோக்கியத்தில் அதுதான் இந்த யாதவ பிரகாஷருக்கும் ராமானுஜருக்கும் வந்த அபிப்பிராய பேதமே இதில் தான் இதை வச்சு இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் அதாவது கப்பியாசம் புண்டரீக்கம் அப்படின்னு வருது ஒரு வாக்கியம் சாந்தோக்கியத்தில் அதுக்கு சங்கராச்சாரியர் அர்த்தம் பண்ணுறத என்ன சொல்லியிருக்கார் அதாவது இந்த தாமரப்பூ எப்படி இருக்குங்கிறது தான் இங்கே விஷயம் தாமரை மலர் போன்ற கண்கள் பகவானுக்கு இருக்குங்கிறது விஷயம் வேறு அந்த தாமரப்பூவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் அது எப்படி இருக்குதுன்னா கப்பியாசம்ங்கிற இந்த கப்பியாசங்கிற பதம் வந்து அதுக்கு அர்த்தம் ஆதிசங்கர் பண்ணுறத என்ன சொல்கிறார் குரங்கினுடைய பிருஷ்டபாகம் அப்படின்னு எழுதியிருக்கார் அப்போது புண்டரீகத்துக்கு விசேஷனம் எது குரங்கனுடைய பின்பகுதி ஆசன பகுதி அது மாதிரி இருக்குதுன்னு எழுதிட்டார் இதை வச்சுக்கிண்டு தான் இந்த இப்போ ஆச்சாரியர்கள் இங்கே அர்த்தம் சொல்லியிருக்கார் கம் ஜலம் ரஷ்மிபிகி பிபண்ணு கபிகி சூரிய இதே வாக்கியத்தை வச்சுட்டு தான் அவர் சொல்கிறார் ராமானுஜர் ஏன்னா இது இப்படி ஒன்று இருக்குன்னு நானும் கவனித்ததில்லை கம் ஜலம் ரஷ்மி அதாவது சூரியன் வந்து சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை எல்லாம் தன்னுடைய ஒளி கற்றைகளின் வாயிலாக ஆழியுள் பொக்கு முகந்து கொடு ஆர்தேரி அப்படின்னு ஆண்டாள் பாடின மாதிரி ஆழியுள் பொக்கு முகந்து கொடு ஆர்தேரி அப்படி இந்த எல்லாத்தையும் இது பண்ணுறது ரஷ்மி பிகி பிபத்தி பிபன்னு சூரிய இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் இருக்குது கபிஷப் தக்கு வராஹோ வா அப்படிங்கிறார் ஒன்று வராஹம்னு எடுத்துக்கலாம் கபிர்வராஹ்ரேஷ்டி வச்சனா கபிஹிங்கிற சப்தத்துக்கு இப்படிலாம் அர்த்தம் இருக்கு இவர் என்ன சொல்கிறார் பாப்போம் அந்நூப்பம் கால இது சனாத்தன சிரந்தனா பௌத்திகாண்ட் பிரதி காரணத்து அதிசய இந்த அதிசயங்கிற சப்தம் பாஷ்யத்தில் பார்த்தோம் அதுக்கு நான் அர்த்தம் சொல்லலைன்னு நினைக்கிறேன் சன அதிசயேன சனாத்தனானாம் அதிசயேன சனாத்தனத்துவாத் அதிசயன்னா எல்லா சனா எல்லா சனாத்தனங்களுக்கும் மேலான சனாத்தனம் அதனால் சனாத்தனத்தமாக அப்படின்னு சொல்லப்படுறது சனாத்தனத்தமாக அடுத்தது கபிலவர்ணத்துவாத் படவானல கபில லோக்கோபாராய் தத்ரூப்பேண ஸ்தித்வா சமுத்திரசிய மரியாதாரக்ஷணாது நாராயணஹா கபிலஹா இத்தியாக படபா இது இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் உலகத்தினுடைய நன்மைக்காக சமுத்திரத்தினுடைய மரியாதையை காப்பாற்றுறதுக்காக கபிலராக இருக்கார் அப்படிங்கிறார் படபா அதெல்லாம் வந்து சமுத்திரம் வந்து ஜல ஜ அதாவது நமக்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்காக வேண்டிய அது கட்டுப்பட்டுருக்கான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் பிபதி இபத்தை பாகுல கா க்த்தரி கிப் பிரத்ய கபிர் ஆதித்யூப காத்து ஜலாத் ஜலம் பூமி முன் அதுக்காக வராமூர்த்திக்கு ரஷணம் சொல்கிறார் காத்து காத்துனா ஜலாத் தண்ணீர்லருந்து பூமியை எடுத்து காப்பாத்திருக்கார் அதான் மூழ்கி போன பூமியை தண்ணீர்லேருந்து வெளியில் எடுத்து காப்பாத்திருக்கார் அப்படிங்கிறார் வராஹமூர்த்திர்வா கபி இத்தர்ந்தரம் ஆஹ வரோஹி கபிர் வராஹ இ ஸ்மிருதிம் பட்டதி அதுக்கு ஒரு ஸ்மிருதி இருக்குது கபிஹிதி ஸ்மிருதி வராஹமூர்த்தி ரேவ ஸ்மிருதிம் பட்டதி கபிர் இப்பிய சரி அது அப்புறம் பார்ப்போம் அப்பியாக தான் பார்க்கணும் இப்போ இவர் அதை சொல்லலை கப்பியாசம் புண்டரீக்கம்னு அங்கே இருக்குது அங்கே சொல்கிறது கபேகே ஆசம் அப்படின்னு சொல்லி கபி குரங்கினுடைய பிற்பகுதி அப்படின்னார் இல்லை இவர் வந்து சூரியனால் சூரியனால் ஒளிர்விக்கப்படுகின்ற தாமரை அப்படின்னு அர்த்தம் பண்ணார் ராமானுஜர் கப்பா கப்பியாசம் புண்டரீகம் அப்படின்னு சொன்னால் சூரியனால் ஒளிர்விக்கப்படுகிற தாமரையைப் போல பகவானுடைய கண்கள் இருந்ததுன்னு சொன்னார் இது ஒன்று தான் இந்த வித்தியாசத்துக்காக ஒரு பெரிய மதமே வந்துச்சு அதனால் வந்து இது அது ஒன்றும் பகவானோட கண்ணுக்கு சொல்லிவிட்டார் அப்படின்னு இல்லை புண்டரீகத்துக்குத்தான் இது எக் விசேஷமே கண்ணுக்கு விசேஷனம் இல்லை ஆனால் அது அவருக்கு மனது கஷ்டமாக இருந்திருக்கு இதை வியாக்கியானம் யாதவ பிரகாஷர் அவர் அத்வைத்தி அத்வைத்திட்டு தான் படிக்கிறார் இவர் படிக்கிறபோது அவருக்கு இப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்கு கப்பியாசம் புண்டரீகம் அப்படின்னு சொல்கிறது பாஷ்யம் சங்கர பாஷ்யத்தை படிக்கிறத அது மனசுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் அவரு என்ன சொல்கிறார் இப்படி அர்த்தம் பண்ணினா என்ன பகவானோட கண்ணுக்கு ஒப்புமையாக உதா திருஷ்டாந்தமாக சொல்லக்கூடிய இந்த புண்டரீகத்தை அதை போய் இதுக்கு கம்பேர் பண்ணுவாள் யாராவது அப்படின்னு சொல்லி அதில் அப்புறம் அவருக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து நீ வேணால் அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்லி அப்படி சொன்னதாக இது ரொம்ப பாப்புலர் ஆனால் இங்கே கிளீனாக இருக்குது அவர் என்ன அர்த்தம் சொல்கிறாரோ அது இங்கே இருக்குது ஆக கபி கபிகிங்கிறதுக்கு சூரியகான்னு அர்த்தம் ஆ சூரியனால் ஒளிர்விக்கப்படுகிற தாமரை குரங்கின் பிற்பகுதி போல் இருக்கும் தாமரை இது ரெண்டு தான் வித்தியாசம் ஆனால் ஆச்சாரியர்கள் இந்த கபிகிங்கிறதுக்கு இந்த அர்த்தம் வச்சுருக்கார் அந்த ஆசங்கிறதுக்கு அர்த்தமெல்லாம் அதில் இருக்குது அது அந்த விசாரம் தனி விசாரம் ஆஹ் கபிர்வராஹ்ரேஷ்ட இமிருதிவச்சனத் ஸ்மிருதி இருக்கிற ஸ்மிருதிவச்சனத்தை சொல்லியிருக்காருங்கிறார் இந்தளவில் நாம் நிறுத்திப்போம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூபதைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமஸ்தய சகசிரமூர்த்தே சகசிர்கிஷிபாஹவே சகசிரநாருஷா சாஷ்விரோட்டியுரிணே நமவிந்தமீர்த்தோவிந்த சூமராஜி ஜய